அனைவருக்கும் வணக்கம் நச்சிணையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளியிலிருந்து சி மனுவேல் இன்ன சிந்தனையின் தலைப்பு தண்டனையை வல்லலார் தம் இளம் வயதில் ஒரு நாள் நடந்து வந்து கொண்டிருந்தார் நீண்ட தூரம் நடந்ததால் கலைப்பு ஏற்பட்டது எனவே ஓய்வெடுக்க விரும்பினார் வழியில் சத்திரம் ஒன்று இருந்தது திண்ணையில் படுத்து உறங்கினார் அப்போது ஒருவன் அங்கு வந்தான் படுத்திருந்த வல்லலாரின் காதில் கடுக்கன் இருப்பதை கண்டான் அதனை தனதாக்கிக் கொள்ள முடிவெடுத்தான் தங்க கடுக்கனை மெதுவாக கலற்றினான் அவனது செயலை அறிந்தும் வள்ளலார் கண் மூடியபடி படுத்திருந்தார் ஒரு கடுக்கனை கலற்றியவுடன் மறு காதில் உள்ள கடுக்கனை அவன் கலற்றுவதற்கு ஏதுவாக திரும்பி படுத்தார் வள்ளலார் அவன் அதையும் கலற்றிக்கொண்டு அந்த இடத்தை விட்டு அகன்று செல்ல முற்பட்டான் அப்போது வல்லலார் மென்மையான குரலில் அந்த திருடனை நோக்கி இவை இரண்டும் தங்க கடுக்கன்கள் குறைந்த விலைக்கு விற்றுவிடாதே மேலும் ஒரு கடுக்கனுடன் சென்றால் உன்னை திருடன் என எளிதாக கண்டுபிடித்து எனவேதான் இரண்டு கடுக்கன்களையும் எடுத்துக் கொள்வதற்கு வாய்ப்பாக திரும்பி படுத்தேன் என்றார் பல்லனார் கூறியதை கேட்டு அவன் பெட்கி தலை குனிந்தான் ஆம் பல்லனார் இந்த செயல் ஒரு அன்பு தண்டனையாக கருதப்படுகிறது தண்டனை என்பது பருந்த செய்வதற்கும் திருந்த செய்வதற்கும் தான் திருந்தாமல் ஒரு மனிதனை உக்கரமாக்குவதற்கு தண்டனை தேவையில்லை சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி